ஹதீஸ் இருநூற்றி பதினேழு அணசகுதியுள்ளாகும் இவர்கள் கூடியதாவது நபிசல்லாகவும் அலகிசல்ல இயற்கை தேவையை நிறைவேற்றி செல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வேன் அதை கொண்டு அவர்கள் சுத்தம் செய்வார்கள்